விலைக்கு வாங்கும் உரிமையை கொலம்பஸ் ஸ்பெயின் அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரின் போது கூட்டமைப்பு படைகள் வட கரோலினாவின் பிளைமுத் நகரை தாக்கினர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சீன ஜப்பான் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒப்பந்தம் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது யூகோஸ்லோவியா பேரரசு ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க உளவு நிறுவனமான சிஐஏனால் பயிற்சி அளிக்கப்பட்ட கியூபா அகதிகள் குழு ஒன்று ஃபிடல் காஸ்ட்ரோவை பதவியிலிருந்து அகற்றும் நோக்குடன் பிக்ஸ் வ விரிகுடாவில் தரையிறக்கினர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் நெதர்லாந்துக்கும் சில்லி தீவுகளுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பல்லோ பதிமூன்று விண்கலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக அவ்விண்கலம் தனது பயணத்தை பாதியில் நிறுத்திவிட்டு பூமிக்கு திரும்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தீரன் சின்னமலை இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நிகிதா குருசேவ் சோவியத் ஒன்றியத்தின் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிரிமாவோ பண்டார நாயக்கர் இலங்கையின் பிரதம மந்திரி உலகின் முதல் பெண் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விக்ரம் தமிழ் திரைப்பட நடிகர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் துணைத் தலைவர் இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி அனைக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சௌந்தர்யா இந்திய நடிகை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டி கே ராமமூர்த்தி தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கர்பால் சிங் மலேசிய வழக்கறிஞர் இவர் இந்நாளின் சிறப்புகள் உலக ஹீமோஃபீலியா தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே